வணக்கம் நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் சசிக்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி எம் ஃபாத்திமா பிவி 2. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்றாவது கேள்விக்கான பதில் இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு எது இரண்டு கேஸ்ட்ரோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர் மூன்றாவது கேள்வி கேரளாவில் அமைந்துள்ள ஏவுகணை தளத்தின் பெயர் என்ன இதற்கான கேள்விகளை நாளைய நற்றினை பொது அறிவுக்குவியலில் கேட்கலாம் நன்றி வணக்கம்